அமானித்தம் அதம்பித்வம் அகிம்சா கஷாத்திரம் ஆச்சாரிய உபாசனம் சௌசம் ஸ்தைரியம் இந்திரிய நிகர கண்ணன் கீதாச்சாரியன் தம்முடைய கீதையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களை வரிசைப்படுத்தி கூறுகிறான் அமானித்வம் அதம்பித்வம் அகிம்சா கி ஆர்ஜவம் அமானித்வம் துர்மானத்தாலே அகங்காரத்தால் செருக்கால் சிறிகளுக்கு நிகராக ஏதாவது உண்டா என்கிற தோரணையில் நடக்கூடாது எந்த ஒரு ஜீவராட்சிக்கும் ஹிம்சையை நினைப்பதே கூடாது பொறுமையோடு இருக்க வேண்டும் தூண்டப்பட்ட போதும் பொறுமையை இழப்பதற்கு காரணங்கள் தென்பட்ட போதும் பொறுமையை இழக்காமல் இருத்தல் தெரிவிக்கிறார் பட்டியலிட்டு இருக்கிற ஒழுக்கங்களுக்குள்ளும் பொறுமை ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது கூறத்தால்வான் தெரிவிக்கும் போதும சமதா சௌஹ்ருதி காஞ்சி வரதராஜ பெருமாளை குறித்து வரதராஜஸ்தவங்கிற அத்தமான நூல் இயற்றியுள்ளார் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தேகர சந்தனோத்து மயி சந்தம் ஹதிஹி நிசமாதிகம் அபியதத்த எம் தேவனிஷதி சரஸ்வதி அது பிரபந்தத்தினுடைய முதல் ஸ்லோகம் பகவானே தேவ பெருமானே உன்னை வணங்குகிறேன் உனக்கேற்கிற தனி சிறப்பென தெரியுமா தயை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தயையை கருணையைக் காட்டுகிறார் சாந்தி நாங்கள் என்ன குற்றம் புரிந்தாலும் அதை பொறுத்து கொள்ளுகிறான் என் பெருமான் மற்ற குற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிறது இருக்கட்டும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது சீழும் சதையும் ரத்தமும் மாம்சமும் பார்த்தா நமக்கே வெறுப்பு தோற்றுகிறது ஆனா அப்படி இருக்கிற இந்த தாழ்ந்த உடலுக்குள் அழுக்கடைந்திருக்கிற உடலுக்குள்ளே எவ்வளவு காலம் காலமாக பகவான் இருந்துள்ளிருக்கிறார் கதம் ஆதரணாஸ்பதந்தே ஸ்ரீ தேசிகன் பருமானை பார்த்து தேவ பார்த்து விசாரிக்கிறார் இந்த உடல் உனக்கு எப்படி ஆதரிக்க தகுந்ததா இருக்கு உனக்கு எப்படி இதுக்குள்ள இருக்கிறதுக்கு பிடிக்கிறது எனக்கே இது உள்ள இருக்கிறத பார்த்தா பிடிக்கலையே தோல் மூடி இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கு ஆனா தோல் வெளிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சுன்னா உள்ள இருக்கிற மாம்சத்தும் சதையும் பார்த்தாலே பிடிக்கலையோ அப்படி இருக்கிற நம் உள்ளத்துக்குள் நம் உடலுக்குள் பெருமான் பொறுமையோட காத்திருக்கிறார் என்னைக்காவது இவன் வாய்ப்பு கொடுக்க மாட்டானா அன்னைக்கு நாம இவனுக்கு நல்லது பண்ணுவோம் அன்னைக்கு இவனை காப்பாற்றி அதுவரை பொறுத்திருப்போம் பொறுத்திருப்போம் என்ன காத்து கொண்டிருக்கிறான் அல்லவா இப்படிப்பட்ட தேவ பெருமாளே வரதராஜனை ஒன்ன விட்டு விட்டு வைகுண்டமே கிட்டினாலும் எனக்கு வேண்டாம் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் அப்ப பகவான் எவ்வளவு பொறுமையோடு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற மொழியோ சாந்தி மிக முக்கியமான குணம் என்ன கண்ணனை வீட்டில் சொல்றான் தயா கஷந்தியம் இதெல்லாம் தேவ முக்கியமான குணங்கள் என்ன கூறத்தாய்வானு தெரிவிக்கிறார் ஆனா உலகத்துல என்ன தெரியுமா ஒரு குற்றம் படிக்கப்படுகிறது யார் ஒருத்தன் பொறுமையோடு இருக்கிறானோ அவன் முன்னேற தெரியாதவன் கையால் ஆகாதவன் அவருக்கு போராது நாம சுருடுவோம் போராது வாஸ்தவன் தான் உலக கண்ணோட்டத்துல போராமல் இருக்கலானே தவிர ஆனா தர்மத்தின் கண்ணோட்டத்தில் அவனே சிறந்தவனா கொண்டாடப்படுறான் உடனே கேட்போம் சுவாமி தர்மத்தின் கண் பார்வையிலனா இருந்த என்ன இல்லாத உலகத்தோட ஒட்டி வாழ்ந்தா தான் வாழ்ந்ததுன்னா இந்த உலகத்தோடு ஒட்டி வாழாதார் பலகத்தும் கல்லாதவர்னு சொல்லுகிற மொழியும் அந்த லோக சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும் உலகத்தோடுன்னா யார் யாரோ தப்பு தப்பான தீயவர்கள் கூட உலகத்தில் இருக்கிறான் அவர்களோடையும் ஒட்டி கொண்டு போனா தான் நான் வசருவேன் அவளுக்கு நயந்துன்னு போலேன்னா நான் தாழ்ந்து போடுவேன் சொல்ல போனா அப்புறம் எல்லா குற்றவாளிகளுக்குன்னா நம்ம துணை புரிஞ்சுட்டு இருக்கணும் அதனால உலகத்தோடு ஒட்டி வாழ்கள்னு சொன்னால் தீயவர்களோடு ஒட்டி வாழ்தால் அல்ல உலகம்னா லோகம்னு சொன்னாலே வேதம் வேதம்னாலே சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய தர்மம் அப்ப உலகத்தோட ஒட்டி வாழ்த்தல் என்னால் தர்மத்தோடே ஒட்டி வாழ்த்தல் தர்ம தேவதையின் கண்ணோட்டத்துல நாம நல்லவனா இருக்கணும்னே தவிர உலகத்தால் அனைவருக்கு நாம நல்லவனா இருந்துட முடியாது அப்ப லோகம் ஒரு பார்வை சொல்லும் ஒரே ஒரு குற்றம் சொல்லும் அவர் பொறுமையா இருக்கார் பொறுமையா இருக்கார் வாழ தெரியாதவர் கையால் ஆகாதவர் ரெண்டு பேரை பத்தி எடுத்துப்போம் பொறுமை இழந்திருந்தான் துரியோசனன் கதி என்னன்னு பார்ப்போம் பொறுமையோட காத்திருந்தான் தர்மபுத்திரன் அவன் கத்தி என்னன்னு பார்ப்போம் எப்ப தர்மபுத்திரன் இத்தனை வருஷம் காட்டுக்கு போய் ஒரு வருஷம் அஜாதவாசம் பண்ணி பொறுமையோடு என்ன பண்ணுவான்னு காத்துட்டு இருந்தான் அப்படியும் துரியோதனன் தப்பு கணக்கு போட்டுட்டான் ஓ அஜ்யாதவாசம் முடிவதற்குள்ளாக தர்மபுத்திரன் வெளியே வந்து விட்டான் அர்ஜுனன் சிக்கி கொண்டான்னு பொக்கரித்தான் கிருப்பர் உடனே தடுத்தார் துரியோதனா நீ தப்பா பஞ்சாங்கம் பார்த்துட்டு சொல்றேன் அவ சரியா பார்த்திருக்கா அரசு இப்ப வேணுங்கிற வேகம் அந்த வேகத்துல விவேகம் போடுத்து விவேகம் பகுத்தறிவு போடுத்து பொறுமை இழந்தான் இழந்ததனாலதான் மறுபடியும் மறுபடியும் போர் புரிய போனான் உடனே அடிக்க வந்திருக்கணும் முடியும் தர்மபுத்தன் ஓ துரியோதனம் தப்பு நம்ம ராஜ்யத்தை நம்ம காப்பாற்றினாங்கணும் உடனே சண்டை ஆனா அறிவிக்கதில்லையே காட்டு கொண்டிருந்தான் சஞ்சயன் சூது வந்தான் இதே திருத்தராசிரம் சஞ்சயன் சூதன் சார் சூது போட்டு திரிந்து வந்த சஞ்சயன் பேச ஆரம்பிக்கத்துக்குள்ளதானே அவன் பயந்து போயிட்டான் கௌரவர்களுக்கு தூதுவனா சஞ்சயவன் பாண்டவனிடத்தில் சென்றான் பேசியா எடுத்து கண்ணனு செய்தி சொல்லுட்டார் அஞ்சு பேரும் செய்தி சொல்லிட்டார் அதை திரும்ப வந்து உனக்கு நாளை கரண்மனையில சொல்றேன் இன்னைக்கு எனக்கு தூக்கமா இருக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சஞ்சயன் பொறத்து போயிட்டான் அன்று இரவு பொழுது தூக்கம் வராமல் துடித்த திருதராஸ்கரன் தான் விதரனை கூப்பிட்டு நல்வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்ப சஞ்சயன் போய் பேசுறதுக்கு தர்மபுத்திரிடத்துல வேண்டான் தர்மபுத்திரா நீதான் விட்டு குடுத்துறேன் கொஞ்சம் பொறுமையா போயிடுறேன்னு கேட்டுந்தான் அப்ப தர்மபுத்திர சொல்றாரு சஞ்சயா எனக்கு எவ்வளவு பொறுமைன்னு உனக்கு தெரியாதா மேலும் கண்ணனே பக்கத்துல இருக்கிறச்சே நான் பொறுமை இழந்து நடந்துருவேனா நான் பொறுமையோட தான் இருக்கேன் ஆனா ஒண்ணு பாரு பொறுமை இல்லாம தப்பு தப்பா துரியோசனம் பண்ணிட்டு இருக்கானே அவங்க கிட்ட போய் நீ திரும்பி சரிபட்டுடும் நீ சொல்லாமல் திரும்ப என் தலையிலேயே பரடனை வைக்கிறியே என்னையே திரும்ப திரும்ப கேட்கறியே அதுக்கு சஞ்சயன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் வாஸ்தவம் தர்மபுத்திரா நான் போய் துரியோசன இடத்துல திரும்பிடு நீ அவளுக்கு பாஜராஜ்யத்தை கொடுக்குறனு சொல்லிடுவேன் ஆனா உலகம் என்னைக்குமே நல்லா பழுத்த மரம் தான் அடிபடும் சொல்ல முடியும் அதை போல தர்ம குப்தரன் பொறுமை இருக்கிறவன் பொறுமை இருக்கிறவனோ யார் நன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாலோ யார் சக்சஸ் கட்டுப்படுவாளோ யார் தர்மத்துக்கு கட்டுப்படுவாளோ உலகம் மறுபடியும் மறுபடியும் அவளாலேதான் தொந்தரவு பண்ணும் இது நம்மளே கூட பார்த்திருப்போம் ஒருத்தன் தீயவன் இருந்தா நீ திருமே அப்படின்னு அவட்ட சொல்லவே மாட்டோம் ஒண்ணு ட்ரெயின்ல ஏறு பஸ்ல ஏறி ஒருத்த பா பாக்குறவே குராசமா பாக்குறாரு கைகாரம் கூட நகர்த்த மாட்டேங்கிறார் ஒரு பொட்டி இடம் விடறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கூட அவர் விட மாட்டார் இப்படி இருந்தா அவளை நானே ரெக்வஸ்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அதுக்கு பக்கத்துல சீட்ல ரெண்டு பேர் உட்காண்டிருந்தா அவள் நம்மளை பார்க்கவே கொஞ்சம் சீரிக்கிறான்னு சொன்னோம் கொஞ்சம் கால எடுத்துக்கிறீங்களா கொஞ்சம் பொட்டி நகத்தில நான் பொட்டிய வைக்கிறேன் என்னோ அவளுக்கு தோணும் பக்கத்துல ஒருத்தர் காலியா இருக்கார் அவரை நகத்திக்கோன்னு சொல்லவே இல்லை இவன் நம்ம வந்து கேட்கிறான் அவர்தான் பாக்கறச்சே திட்டக்கு போக முடியாதுன்னு தெரியல சொல்லியோ அப்ப யார் ஏற்கனவே கொஞ்சம் ஒத்துப்பாளோ அவளைத்தான் உலகம் தொந்தரவே பண்ணணும் பொறுமையோட நாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பொறுமையை காட்டேன்னு நம்மத்தான் கேட்கும் ஒருத்தன் பொறுமை இல்லாதவரா இருக்காரு அவருக்கு உபதேசம் பண்ணலாமே என்ன அவரு தான் உபதேசத்தை பொறுமையே அவருக்கு இல்லையே அப்புறம் அவர்கிட்ட சொல்லியே பிரயோஜனம் கிடையாது சொல்லியோ அதத்தான் சந்தேன் தர்மபுத்திர நீ சட்டத்தின் வழி நடப்பவன் தர்மபுத்திரா அதனாலதான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன் நீ பொறுமை இருக்குபவன் இதோ பொறுமையை உலகத்துக்கே நடத்தி காத்துகிறேன் அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட கேட்கறது தப்பில்லை நான் தர்மத்துக்காக வாதாட வந்திருக்கிறேன் திருதராசிரனுக்காக ஒரு நாள் நினைக்காதே பெரும் போர் மூண்டால் தர்மத்துக்கு தலைக்குனிவு வரலாம் பந்து மித்திரர்கள் போகலாம் தர்மத்துக்கு விரோதமாயிடும் அப்ப தர்மத்தை காப்பாத்ததுக்காக நீ இன்னும் பொறுமையை காத்துத்தான் ஆக வேண்டும் எவ்வளவு தைரியம் பருந்தோ சஞ்சயனுக்கு தர்மபுத்திரன் ஆமாம் ஒத்துனுட்டான் பக்கத்துல இருக்கிறனுக்கும் கிடைக்காமல் போகட்டும் ஒரு உயர்ந்தவன் நம்மை பொறுமை உள்ளவன் சொன்னதே நமக்கு போதும் என்று தர்மபுத்திரன் ஏற்றுக் கொள்ளுகிறான் ஆனா உலகம் தர்மபுத்திரன் என்ன சொல்லுவோம் கையால் சுவாமி என்ன பொறுமை பொறுமைன்னு என்ன சாதிக்கும் இருக்கணும் யாராருக்கும் இருந்து பிரயோஜனம் கிடையாது நம்மள வெறி இம்பார்ட்டன் புரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் சொல்லி லாபமா ஏன்னா அவர்கள் நம்மள பெறவும் இல்ல குறிக்கவும் இல்ல எப்படி வாழணும்னு யாரு நிர்ணயம் பண்ணதில்லை இத பண்ணதத்தன என்பதுமான தர்மத்தின் பார்வையில நாம் எப்படி இருப்போம்னு புரிஞ்சுக்கணும் முடியும் அப்ப துரியோசனன் பொறுமை இழந்திருந்தான் கத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோச்சு தர்மபுத்திரன் பொறுமையோடு இருந்தான் எவ்வளவு நல்லது நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டோம் பொறுமை ஒரு நாளும் கையாலாகாத்தனமாகாது கொஞ்சம்னா பொறு திருப்பமே ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப திரும்ப வராது பொறுமையா இருந்து எங்கேயான உப்புட தர்மபுத்திரம் பொறுமையா இருந்ததுனாலேயே விரியோகன் இல்லேன்னு சொல்லிட்டான்னா இல்லேன்னு அப்பதான் தர்மத்துல நமக்கு மதிப்பு தர்ம சடத்தில் பிடித்த அதுல நம்பிக்கை இருக்க வேணும் ஸ்லோகம் பார்ப்போம் க்ஷமா வசீகிருத்திர் லோகே க்ஷமா கிண்ண சாட்சியா கரே எஸ்ய கிம் கருஷதி துர்ஜனா க்ஷமா வசீகிருத்திர் லோகே உலகத்தில் பொறுமையால் வசீகரிக்கப்படாதவர்கள் யார்தான் உடல் எகத்தான் பொறுமையால சாதிச்சுட முடியாது கின்ன சாத்தியத்தை அனைத்தும் பொறுமையால் சாதிக்க முடியும் பொறுமை அப்படிங்கிற பெரிய வாழ் யாருடைய கையில் உள்ளதோ அந்த கத்தி யார்கிட்ட இருக்கோ கிங்கரிஷது குர்ஜனாக தாழ்ந்த மக்கள் தீயவர்கள் அவனை ஒன்னும் பண்ணிவிட முடியாது துரியோதனால கடைசியில ஏதாவது தர்மபுத்திரனை பண்ண முடியுதா இல்லாமலே போயிட்டு அல்லவா மனப்பான்மை அவசியமாக வேணும் கண்டிப்பா வளர்த்துக் கொள்ள வேண்டும் பொறுமை வேணும் பொறுமையோட தான் ராமன் காத்திருந்தார் நாலு மாதம் மல்யவான் கிஷ்கின் தாலு கர்நாடகத்துல சொல்ற அதுதான் குழந்தைகளுடைய ராஜ்யம் சுகிரீவன் அங்கதான் இருந்தார் வாலி அங்கதான் இருந்தார் அங்கேதான் ரிஷமூக பருவத்திலே சுக்ரீவன்லாம் ஒளிந்து கொண்டிருக்க ராமலக்மணால் அந்த பக்கமாக சீட்டையை தேடிக்கொண்டு வருகிறார்கள் அப்போதான் சுக்ரீவனுடைய தோழமை ஏற்பட்டது சுக்ரீவனை தம்பின்னு பிரகடனப்படுத்தி கொண்டான் அப்புறம் தான் வாலிக்கு ராமனுக்கு சண்டை வாலி மாண்டு கீழே விழுந்தான் சரித்திர மேலே சொல்றேன் ஆனா இப்ப சொல்ல வந்தது முடிச்சுல்றேன் வாலி மாண்டு கீழே விழுந்தான் அப்ப நெஞ்சில் தெத்திருந்த பானத்தை எடுத்து பார்த்தால் ராம என்கிற பெயரைக் கண்டான் ஓ ராமன் தான் தன் பொண்ணுட்டான் போதிருக்குன்னு வெவ்வேறு கேள்விகளை அடிக்கினான் பொறுமையோட ராமன் அனைத்துக்கும் பதில் சொல்லிட்டார் வாலி மாண்டு போனான் அவனுடைய தர்ம பத்தினி மனைவி சாரை வந்தாள் ஜஜாம மனசுனி நேர பெரிய உள்ளத்தோட ராமன் நன்னா வையனும் அவன் நன்ன ஏஷனந்தர் மனசோடை வந்தாள் ஆனா வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள்னு சொல்லுகிறார் வையத்துக்குத்தான் வந்தா ஆனா வாழ்த்துட்டா அவள் சொன்ன ஸ்லோகம் ரொம்ப முச்சம் தம் அப்ரமேய்ச்சு ஜிதேந்திரிய உத்தம தார்மிக்கான் பொறுமையில் ஒப்பானவனே ராமா என்ன பொறுமை என்ன பொறுமவனுக்கு என்ன பொறுமைங்கிறது அவர் தெரிஞ்ச பொறுமை இருக்கட்டும் ஆனா அந்த பொறுமையை ராமன் அடுத்து எங்கு தாட்டினான் வாலி மாண்டு போனான் சுக்ரீவனுக்கு பக்காபிஷேகம் பண்ணியாகிவிட்டது அடுத்து ராமனு தாரசீட்டையை தேட போனோம் ஆனா மழைக்காலம் பிடித்து கொண்டது மழைக்காலத்துல தேடிண்டு போக முடியாதுங்கிறதுக்காக நாலு மாசங்கள் பொறுமையோட காத்திருந்தான் மழைக்காலம் முடிஞ்சு சுக்கிரீவன் வரணும் இல்லையோ வரவே இல்லை ராமனும் பாக்கறான் பாக்கறான் பொறுத்து இருந்து பார்த்தான் வராமல் போக லக்ஷ்மணனை திரும்பி பார்க்க உடனே போய் கொன்னுடு வந்துட்டோமா கொன்று விடட்டுமா சுக்ரீவனை கொன்னுட்டுமா லக்ஷ்மணன் கேட்டான் சொல்றதுக்காகவா சோழமை பூண்டோம்மா வாலி பசம் அன்பகாக ஏன வாலி ஹதோக வாலி போன மார்க்கத்தை ராமனும் மூடவில்லை சுக்ரிவா அதிலே விழுந்து விடாதே என்ன செய்தி அமௌத்துவா என்ன லட்சுமணன் சொல்லி நல்ல வளம் திரும்பினான் வந்தான்னு சரித்தர் இப்ப நாலு மாசம் ராமன் பொறுமையோடு இருந்தார் சாமி என்ன சாதிச்சார் கடைசியில் அவர் வில்லம்ப எடுக்கவே தானே நடந்தது அவ்வளவு பொறுமையோட இருக்கிறவன் வார்த்தை நடந்துடும் ஆனா பொறுமையே இல்லாத இருக்கிறவா கட்டி கதவடைத்தாலும் காரியம் நடக்கவே நடக்காது அவர் ரொம்ப நேரம் பொறுத்துருப்பார்னு உலகத்துக்கு புரியணும் புரிஞ்சா அவர் ஒரு நிமிஷம் கோபப்பட்டார்னா கூட தாங்காது உடனே வேலை நடந்துடும் இதே போலத்தானே ராமன் மூன்று நாட்கள் சமுத்திரராஜன் கடலரசன இடத்திலே சரணாகி பண்ணி விட்டு பொறுமையோடு காத்திருந்தான் சரி வர ஏதோ வழிபட போறான்னு கடைசியில கடலரசன் வரவே இல்லை சட்டுன்னு போக வந்த ராமன் எழுந்துட்டார் எல்லாம் திருப்புல்லாணி தர்பசேன பெருமாளை சேவிக்கிற மொழியும் ராமேஸ்வரம் அருகிலே கடற்கரையில் நடந்த சரித்திரம் மூணு நாள் கடலரசன இடத்துல சரணாகி பண்ணி பொறுமை எழுந்துட்டார் ராமன் அப்புறம் தான் லக்ஷ்மணனை பார்த்து வில்ல கொண்டா அம்ப கொண்டா வில்லம்பு வந்தது பயந்தே போய் கடலரசன் சரணாதி பண்ணினான்னு சரித்தம் அங்கே நமக்கு என்ன தோணும்னா ஓ இவர் எப்படி இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தா வேலை நடக்கல பொறுமை இழந்தவுடனேதான் வேலை நடந்தது பத்தீங்களா அப்ப பொறுமையோட இருந்தா கையால் வேலை நடக்காது கோலெடுத்தா தான் குரங்காடும் சொல்றாலே அதானே உண்மைன்னு சொன்னால் நாம கோலெடுத்தாலும் குரங்காடுமா ராமன் வில்ல எடுத்த உடனே கடலரசன் பயன்தான் நாம சண்டையை போட்டா கூட கடலரசன் திரும்பி பார்க்க போறது அப்ப பொறுமையோட அவன் இருக்கிறானோ சக்தியோட இருக்கிறவன் அதுவும் பொறுமையோட இருந்துட்டான்னு சொன்னால் அதுக்குத்தான் உலகம் எப்போதும் தலைவணங்கு அதனால பொறுமைன்னு சொன்னாலே கையாலாக தான் நான் வச்சுக்க கூடாது பொறுமையாலே சாதிக்கப்பட மாட்டாது கஷமையா கிம்ன சாந்தி என்னும் கத்தி யாரிடத்தில் இருக்கிறதோ கிம்கரிஷதி ஜுர்ஜனஹா அவனை தாழ்ந்த மக்கள் என்ன செய்ய முடியும் என்று ரொம்ப கருத்து சொல்றார் இன்னொரு செய்தி இருக்கு வாலியை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேனே பார்ப்போம்